எல்லாமல்ல இறைவனுடைய திருவுருளை சிறை மேற்கொண்டு நமக்கு இந்த திருவிழையார்ப்பாண சிந்தனை நிகின்ற பொழுதும் பாலமுருவனுடைய திருக்கோவிலே அதனுடைய தவ திரு சுவாமியுடைய திருவிடி நிலையிலே இருக்கின்ற பெருமக்கள் முன்னிலே திருவிழையாழ்ப்பாணத்தை சிந்திப்பதற்கு என்ன புண்ணியம் செய்த நெஞ்சுமே என்றும் கூட நாம் இணைத்து ஆகவே என்ன புண்ணியம் செய்த நெஞ்சுமே தன் நெஞ்சியே வாழ்த்திக் கொள்ளுகிறார் அப்படி நெஞ்சியை வாழ்த்துக் கொள்வதற்கு காரணம் என்னவென்றால் அந்த நெஞ்சு தான் எல்லாவற்றின் காரணமாக இருக்கிறது தான் பன்னி ஆதரித்து ஏத்தியும் பாடியும் வழிபடும் அதனாலே என்ன புண்ணியம் செய்த நெஞ்சு மீன் அருமையாக சொன்னார் இந்த பன்னி ஆதரித்து என்பது மனத்தினுடைய தொழில் ஏத்தியும் பாடியும் என்பது வாய்க்கின் தொழில் சொல்லின் தொழில் வழிபடுதல் என்பது மெய்யின் தொழில் எனவே மனம் மொழி மெய் ஆகிய மூன்றினாலும் இவ்வாறு செய்கின்ற புண்ணியம் பெறுவதனால் என்ன புண்ணியம் செய்த நெஞ்சமி என்று வாழ்த்துகிறார் இரண்டு சுடியது மண்ணுதல் நிலை பெறுதல் என்ற அர்த்தம் என்ன நிலை பெறுகின்றது என்று கேட்டால் என்ன புண்ணியம் செய்த நெஞ்சமி இருங்கடல் வையத்து அடுத்தவரி என்ன இருங்குடல் வையத்து முன்னை நீபுரி நல்வினை பயனடை முழுமணி முழுமணி தரணங்கள் முழுமணி தரணங்கள் மண்ணு காவிரி மணிகளும் முத்துக்களும் எல்லாம் பொருந்தி காவிரியாம் அந்த காவிரி வலம் சூழ்கின்ற அங்கே இருக்கின்ற வானன் பெருமான் அவனை மனத்தால் நின்ந்தும் அப்படி செய்வதற்கு காரணம் முன்னி நல்வினி என்றார் ஒரு முறைகிறோம் என்று சொன்னால் நிச்சயமாகாது ஆகும் திருவள்ளுவர் சொன்னருடே அவன் தாழ் வணங்கி இந்த அவனருடாலே அவன் வணங்கி என்ற சிவபுராணத்தொடரும் தவமும் தவமுடையார்க்காகும் என்ற ஒருத்தோடு ரெண்டும் ஒன்று தான் இது ஒரு கோணத்தில் அமைந்திருந்தால் அது ஒரு கோணத்தை அமைக்கின்ற அவ்வளவுதான் இப்படி எல்லாம் அமைந்திருக்கிற அருமையான பாடலை பாடி குவித்திருக்கிறார்கள் என்பி அவர்களுக்கு என்னுடைய தெரிவித்துக் கொண்டு இப்பொழுது நம்முடைய கோபால் அவர்கள் சொன்னது போல மூர்த்தி தலை தீர்த்த என்று இதை இந்த முறை வருகின்ற பொழுது ஐயன் அதை கொஞ்சம் மாற்றி கொடுத்துருந்தேன் ஆனாலும் என்னுடைய கடிதம் அவர்களுக்கு வருவதற்கு முன் அவர்களுடைய கடிதம் வந்துவிட்டது ஏன்னா மாணோடு தொடர்ந்து தானே இருக்கிறனாலும் என்று அதை பற்றி ஒன்றும் இது இல்லாமல் இயல்பாசி தரம் அந்த சொல் தான் இப்போ எல்லாருக்கும் தெரிகிறது இப்போ மூர்த்தி தலம் தீர்த்தம் என்று இருக்கிறதே இந்த சொல் தான் நிரம்ப தெரிகின்றது மூர்த்தி என்பது இறைவன் பெருமான் தலம் என்பது அந்த பெருமான் எழுந்திர இடம் தீர்த்தம் என்பது அந்த திருப்பதியில் இருக்கின்ற நீர் நீங்கள் புனித நீர் இப்போ மதுரையின்னு சொன்னால் பொற்றாமறிக்கலாம் பொற்றாமரை குளம் அதுபோல் சிதம்பரம் என்று சொன்னால் சிவகங்கை அங்கே இருக்கிற அந்த தீர்த்தத்துக்கு சிவகங்கை என்று பெயர் இப்படி இருப்பது இந்த மூன்று நாளும் சிறப்பினை பேசுவது இப்போ மூர்த்தி தலம் தீர்த்தம் இந்த மூன்றும் முழுமையான வட சொற்கள் என ஒன்றும் மாற்றமில்லை இப்போ வடசொல் தமிழ்மொழி என்பதில் ஆண்டவனுக்கு வேற்றுமை இல்லை அதில் யாருக்கு நமக்கு வேற்றுமை இல்லை ஆரியன் கண்டாய் தமிழன் கண்டாய் வடமொழியும் தென் தமிழும் ஆரியம் தமிழோடிசியானவன் வேண்டிய மேற்கொண்டு சொல்லலாம் திரும்பிகள் ஆனால் விளங்குவது நமக்கு தமிழானதுனாலே நாம் ஒன்றுமே ஒன்றும் இல்லை ஆனால் அந்த மூர்த்தி தலம் தீர்த்தம் இந்த மூன்றுக்கும் தமிழாக்கமாக நாம் நினைத்தால் கொஞ்சம் புதியதாக இருக்கும் மூர்த்தி இறை தலம் பதி தீர்த்தம் நன்னீர் அப்போ இறை பதி நன்னீர் சிறப்பு என்று இது சொன்னோம்னா வேற யாரும் கோவிக்க மாட்டாங்க தமிழந்தான் கோவிக்குவான் ஏன்னா தமிழா இருக்கு அப்படிங்கிறதுனால வேற யாரு அயல் மாநிலத்தோர் பாராட்டுவாங்க அப்படியா இது மாதிரி செய்யலாம் போல இருக்கேன்னு நம்ம மாநிலத்தவர்களுக்கு தான் ஏன்னா பரந்த உள்ளம் யாரும் ஊரே யாவரும் கட்ருன்னு பாடிட்டோமா அதனால அந்த பரந்த உள்ளத்தினால இப்படி அமைக்க வேண்டியது இல்லை இது குறுகியவனப்பான்மை என்று சொல்லுகின்ற அறவரை வழங்கினோம் தமிழனுக்கு தான் அவ்வளவு ஞானம் இருக்கு வேற யாருக்கும் அவ்வளவு ஞானம் இருக்குங்களா நம்ம தமிழர்களுக்கு தான் அவ்வளவு ஞானம் என்ன பண்றது பெரிய ஞானவாதிகள் தீர்த்தம் என்ற சொல்லைப் பற்றி நினைவு கூறணும் கூட மிக விரைவில் இருந்தாலும் இப்படி ஒரு புண்ணியம் என்றைக்கு மீண்டும் போகிறது என்பதனால் நினைக்கிறேன் ஆனாலும் இப்படி எல்லாம் தனித்தனியாக சிந்திப்பதற்குரிய இடம் வேறு என்றும் எங்கும் இல்லை அதனால் கிடைத்த வாய்த்தது நந்தமுக்கு ஏதோ ஒரு பிறவி இதனை மகிழ்த்து திருவடையில் இருக்கும் போதே சிந்தித்து விடுவது நல்லது என்பதற்காகத்தான் இப்படி தனித்தனியாக நாமம் கேட்டால் மூர்த்தி அவன் இருக்கும் வண்ணம் கேட்டால் மூர்த்தி என்பது இருக்கு அப்புறம் சொக்கலிங்க பெருமானி சுந்தர மூர்த்தி என்றே அழைக்கிறார் மூர்த்தி இந்த முங்கிய மூர்த்தி இருக்குங்களா அப்புறம் இந்த மூர்த்திங்கிற சொல்லு இன்னும் பழங்கில் வருகிறது யாருக்கும் மூலமாய் நின்ற மூர்த்தி இம்மூர்த்தி என்றும் கந்தபுராணத்தில் கட்சியை அது பிற்கால வழக்கு யாருக்கும் மூல காரணமாய் நின்ற மூர்த்தி இம்மூர்த்தி என்றும் அப்போ இந்த மூர்த்திங்கிற சொல் பெருமானை குறிப்பது என்பது வழிவடியாக இருக்கத்தான் செய்யும் ஒன்றும் மாற்றம் இல்லை அதே போல தீர்த்தம் என்று இதுவும் நீங்க பழமையாக தீர்த்தம் என்று சொல்லிட்டு இருக்கோம் அதில் ஒன்றும் மாற்றம் சிலப்பதி ஆசிலெல்லாம் தீர்த்தம் என்றே சொல்லப்பட்டிருக்கிறது ஆனால் தீர்த்தம் என்பதற்கு நீர் பொருள் என்ன அப்படின்னு கேட்டால் நன்னீர் என்றார் இப்போ நன்னீர்ன்னு சொன்னால் நல்ல நீர்ன்னு சொன்ன இப்போ நல்ல நீர்னா தூய்மை மட்டுமே இருந்தாலும் நல்ல நீர் தான் தூய்மையோடு கூட புண்ணிய மிகுதியும் நீர் அதாவது ஒரு நீராடினால் நமக்கு இருக்கிற அந்த சகல புறந்தூய்மை நீராணமையும் என்பது மட்டுமல்லாமல் அகத்தூய்மையாக இருக்கிற பாவமும் நீங்கும் என்று சொல்லுவது இப்படி நீராடுகின்ற பொழுது பு புற தூய்மை அமைவதை நம்ம கண்ணால் பார்க்குறோம் என குளிப்பதற்கு முன்னே இருந்த சோர்வு குளித்த பிறகு நீங்கிறது நல்லா கண்ணால் பார்க்குறோம் ஆனால் அதுபோல குளித்த பிறகு உள்ளத்தில் இருக்கிற அந்த மாசுகள் பாவங்கள் நீங்குது என்பது அவ்வளவு விளங்கலையே அப்படின்னு நினைப்போம் அது அந்த மனத்தினுடைய எண்ணத்தையும் திண்மையும் பொறுத்தது தான் ஆனால் அதனை இந்த கால பெருமக்கள் மட்டும் சங்ககால பெருமக்கள் முதல் கூட செய்திருக்கிறாங்க இது தீர்த்தங்கிறதுக்குதே அது வந்து அக அகத்தினுடைய மாசியை போக்கும் இந்த தமிழகத்திலே என்று தமிழன் கல்தோண்டி மண் காலம் இருந்ததோ அந்த பட்டினப்பாளையின் ஒரு அருமையான நூல் சங்கிலியத்தில் தீவு நீங்க கடலாடியும் மாசு போக புனல் படிந்தும் ஒரு வரி வருது தீவு நீங்க கடலாடியும் உடனே நல்ல நீரில் குளிப்பது இந்த குளிக்கிறோம் நீர் குளிப்பது புண்ணியத்துக்காக நாடிக்கடத்தில் குளிக்கிறதும் புண்ணியத்துக்கு இருந்தாலும் ஒரு பக்கம் அந்த உப்பு தண்ணி போகிறதுக்காக அதுபோல் காவிரி பட்டத்தில் கடலில் நீராடுகிறோம் உடனே காவிலில் நீராடுகிறோம் கடலில் நீராடுவது தீது நீங்குவதற்காக காவிலில் நீராடுவதற்கு மேல இருக்கிற உப்பு நீங்குவதற்காக இந்த தீது நீங்க கடலாடியும் மாசு போக புலன் படிந்து அமைப்பு இருக்குதே இது சககாலம் முதல் வந்து வருகிற உண்டு அந்த புனித நீரை நம்ம என்ன சொல்கிறோம் தீர்த்தம் என்று சொல்லால் சொல்கிறோம் புனித நீரை தீர்த்தம் என்று சொல்வோம் அது நீர் தீர்த்தம் என்றெல்லாம் வருகிறது சென்றாடு தீர்த்தங்கள் ஆனார்தீ அப்படிகு சென்று நீராடுகின்ற தீர்த்தங்களாகவும் பெருமான் விளங்குகிறான் என்று சொல்கிறேன் எனவே இந்த மூர்த்தி என்பதும் தீர்த்தம் என்பதும் தொண்டு தொட்டு வந்திருக்கிற ஒன்றுதான் இந்த மூன்றாவதாக இருக்கிற அதிகமான பயிற்சி இல்லை நல்ல புலவர் பெருமக்கள் அவர்கள் மீண்டும் என்ன இந்த மூர்த்தி தீர்த்தம் என்ற சொல் வழக்கு மிக பழமையானது போல தலம் என்ற சொல் வழக்கு மிக பழமையானதாக தெரியவில்லை பொறுத்திருந்து பார்ப்போம் முறையே முடிவு வேண்டாம் நீ தோன்றுகிறது சொல்லி வைப்போம் இங்க புலபெரும் மக்கள் எல்லாம் இருக்கிறார்கள் மீண்டும் நம்ம அடுத்த திங்கள் வருவோம் வருகின்ற பொழுது இல்லையா தலம்ங்கிற சொல்லு இப்படிலாம் இருக்கிறது என்று சொன்னால் மிக பணிமூடு ஏற்றுக்கொள்ளலாம் தப்பு இல்லை அப்படி பழக்கம் இருப்பதாக அதிகமா தெரியல ஆனா அப்படியானால் இப்ப நம்முடைய நாயன்மார்கள் எல்லாம் இது மாதிரி தலங்கள் வழிபாடு செய்திருக்கிறார்களே என்று சொன்னால் தலங்கள் என்பதற்கு பதிலாக சேக்கடார் பெருமான் திருப்பதி என்றுதான் குறிக்கிறார் திருப்பதி என்றுதான் குறிக்கிறார் தளம் என்று அதிக சூழ்நிலை பயன்படுத்தினா தெரியல இப்ப ஐஏ செய்யலாம் வந்து திருமதி முற்றுவதெல்லாம் எங்க பார்த்தாலும் நடக்குது அல்லாம திருமதி முற்றுவதில் தான் இந்த மாதிரி செய்தி என்ன மனசில் வச்சுட்டு படிக்கணும் எங்கேயாவது தளம் என்று வருகிறதா அல்லது பதி என்று வருகிறதா என்று கேட்டால் பதி என்று வருகிறது திருப்பதி என்று வருகிறது நம்ம திருப்பதினா திருப்பதி தான் குறிச்சு அதில் பதினா ஊர் பெருமான் எழுந்தருளியிருக்கிற இடம்பெற்று திரு என்று அடம் கொடுத்து திருப்பதினு சொல்றோம் அவ்வளவுதான் ஆரம்பிச்சிடக்கூடாது அப்படி ஒரு வரையே இல்லை நமக்கு இருக்கிற ஆர்வத்தை விட வைணவர்களுக்கு வைணவ திருப்பதிகளிலே அந்த அர்ச்சனை செய்த பிறகு அந்த தட்டை கொடுக்கின்ற பொழுது அருமையாக திருவும் சொல்லி எங்கும் திருவருள் பெற்று இன்பாவாய் என்ற பாட்டை சொல்லி கொடுப்பாங்க அவர்கள் வாயில திருமுறை வருவது போல நம்ம பெரியவங்க வாயில வரமாட்டேங்குது மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகலும் எண்ணில் யாருமே ஒரு குறைவில்லை கண்ணில் கடும வண்ணில் நல்ல ஆளும் பெருந்தகை இருந்தது என்று சொல்லி என்ன என்ன வேண்டாமா அருமையான ஒரு தேவாரம் சொல்ற பழக்கம் இல்லை அது போல திருப்பதி என்ற பழக்கம் இருக்கதே அதுதான் நமக்கு உண்மையாக அவங்களுக்கு நமக்கு எதுவும் உரியதாயிருந்தது இப்ப மெதுவா அது அவர்களுக்கே உரியதாகி போய் தலம்னா நமக்குன்னு உரியதாகி போயிடுச்சு இப்படியாக ஒரு அமைப்பு மூர்த்தி தலம் தீர்த்தம் என்பதுல அப்ப மூர்த்தி என்பது பெருமானை குறிக்கின்ற சொல் தலம் என்பது அவன் எழுந்துள்ள இருக்கின்ற இடத்தை குறிக்கின்ற சொல் தீர்த்தம் என்பது அங்க இருக்கிற புனித நீரை குறிக்கின்ற சொல் இந்த மூன்றையும் இணைத்து முதல் முதல் சொன்ன பெருமை தாய்மானாருக்கு தான் உண்டு இதுவும் புலவர்கள் இருக்கிறாங்க நம்ம மயிலங்கள் படித்தவர்களாக இருக்கிறாங்க ஒரு காலத்துல மரத்துக்கல்லூரில் படித்ததுன்னா அதற்குன்னு ஒரு தனி இலட்சணை இருந்தது இருந்தது அதான் நான் சொல்லுவேன் அதுக்கு மேலே சொல்லலை சொன்னா தப்பும் இருந்தது என்றுதான் சொல்ல முடியிருக்கு முருகா முருகா பரம ரகசியத்தை பாடானவாயால் இரவு பகல் எண்ணே இரமின்றி கூப்பிட்டும் காணுமோ ஒழிமுடன் எஞ்சியே மால் கூப்பிட்டும் காணாப்படும் ஒரு சிவபோசாரம் அது மரத்திலிருந்து ஒரு தர்மயாதியன் குருமூர்த்திகள் சொன்ன பாட்டு அது மாதிரி பரம ரகசியத்தை பாடான வாயினால் சொல்ல வேண்டியிருக்கிறது திருப்பலந்தாளில் திருமொழிகாட்டு சிவம் இருக்கட்டும் அது போட்டும் இதான் புலம்பல் இடையிலேயே வருகின்ற திருப்புலம்பல்கள் ஆமா சாமி புலம்பல் சொன்னா வேற திருப்புலம்பல் வேற அது தெரியாதா நீங்க திருவாசகத்துல தான் திருப்புலம்பல் இருக்குது ஏன்னு கேட்டா திருவை நோக்கி புலம்புகிற புலம்பெல்லாம் திருப்புலம்பல் நீங்க வெறும் அவலத்தை நோய்க்கு புலம்புனா சோத்துக்கள் தண்ணி அது வெறும் புலம்பல் இது ஞான புலம்பல் எனவே திருப்புலம்பல் இது எனவே மணிவாசகர் தான் திருப்புலம்பல் என்று அருமையை செய்தார் இது திருப்புலம்பல் தெரியும் அது போட்டோம் அப்படி இருந்த பொழுது இந்த மூர்த்தி தலம் தீர்த்தம் என்ற சொல்லை முறையாக வைத்த பெருமை அதுக்கு முன்னும் பின்னாலும் கூட தாய்மார்தான் சொன்னார் நினைக்கிறேன் ஆனா இதுவும் மறுபரிசீலனை அதற்கு முன்னே யாராவது முறையாய் தொடங்கினோர் சர்க்குருவும் வாய்க்கும் பராபரவே என்று முதல் முதல் பிள்ளையாறு கூட்டியவர் நினைக்கிறோம் அந்த மாதிரி மூன்று இணைத்து சொன்ன பெருமை தலபுராணங்களிலே பின்னால் படிச்சுட்டாங்க மூர்த்தி பெருமை தளபெருமை அடுத்தபடி தீர்த்த பெருமை சொல்லுவாங்க சரி அப்படியான மூர்த்தி தளம் தீர்த்தத்தில் வந்து வணங்காமல் நீராடி வணங்குதல் மரபாக இல்லையான மரபா இருந்தது என்பது தங்களுக்கு திருமூலர் தான் திருமூலர் பலவற்றுக்கு முன்னோடி அதில் இது ஒன்று நாடும் நகரமும் பாடுமின் பாடி பணிமின் அப்படிதான் தலையாத்திரையை தொடங்கி நாடும் நகரமும் நல்திருக்கோயிலும் நாடுமின் பாடு என்ன மூர்த்திதளம் தீர்த்தம் முறையாய் தொடங்குகள் என்பது ஆனால் தீர்த்தங்கள் சொல்ல நாடும் நகரமும் நல் திருக்கோயிலும் நாடு மீன் நாடி பறவு மீன் என்று சொன்னார் அதுதான் பின்னே வந்து தாய்மானார் மூர்த்தி தளம் தீர்த்தம் முறையாய் தொடங்கினோர் வார்த்தை சொல சற்குருவும் வாய்க்கும் பராபரமி என்றெல்லாம் பாட காரணமாய் எனவே சங்ககாலம் முதல் இந்த மாதிரி நெறியாக அங்கங்கிருந்திருக்கிற இறைவனையும் அந்த ஊருக்கு செல்லுதலையும் கடமையாக கொண்டிருந்த மக்கள் அந்த மூன்றினுடைய பெருமையை எடுத்துச் சொல்லி வழிபட்ட காலம் திருமூலர் காலம் அதை வடசொல்லால் பெய்து வந்த காலம் தாய்மானார் காலம் முதல் அப்படி ஒரு மரபு வச்சுக்கோமே மரபு வச்சுக்கோ அப்படி இருக்கு இதை மீண்டும் மறுபரிசீல் பண்ணலாம் அப்படி வருகின்றது மூர்த்திதலம் தீர்த்தம் நாம் இப்ப பார்க்கிறோம் இந்த மூர்த்தி தளம் தீர்த்தத்தில் பரஞ்சோதி செய்தார் தீர்த்தம் அது மாதிரி அவசியம் இல்ல நம்முடைய பரிஞ்சோதி மனித வச்சம் தீர்த்தம் மூர்த்தி புரட்சி இல்ல சொல்ல தப்பு இல்ல பெருமாள் எழுந்திர அதன் பிறகு அந்த அந்த அந்த இடத்துல இருக்கிற புனித நீர் எது தீர்த்தம் ரெண்டு இந்த இரண்டிற்கு மேலாக இருக்கிற பெருமான் மூன்றாவது எனவே தலம் தீர்த்தம் மூர்த்தி என்று வைத்து தம்முடைய நூலை பாடியிருக்க அப்படி அப்படி அமைப்பு அதனால இப்பொழுது இங்க இருக்கிற இப்படி சுவாமிகள் இருக்கும்போது சொல்லக்கூடாது என்ன சொல்லுகிறேன் இங்க இருக்கிற அன்பர்களை எல்லாம் நாம் சென்று இப்பொழுது மதுரைக்கு செல்லுகிறோம் மதுரையிலே இப்பொழுது இறங்கி விடுகிறோம் இதோ இப்பொழுது பொற்றாமரை குளம் முன்னே நாம் காண இருக்கிறோம் அதற்கு முன்னே இப்பொழுது திருக்கோயிலுக்குள்ளே நுழைறோம் திருக்கோவிலுக்குள்ளே நுழையிறோம் திருக்கோவிலுக்குள்ளே நுழைஞ்சா தெற்கு கோபுரத்துவடியாக நுழைறோம் விளைந்த முன்ன சொன்ன அந்த பிறம் பொற்றாமரை இருக்கு இந்த பிறம் நம்முடைய சித்தி விநாயகப் பெருமாள் இருப்பார் சித்தி விநாயகப் பெருமானத்தில் நிற்கிறோம் நின்று வணங்குகிறோம் வணங்கும்போது இப்பொழுது நாம் எங்கே இருக்கிறோம் மதுரை ஆலவாய் ஆலவாயாவதும் இதுவே என்று சொல்யர் கோவில் எல்லர் ஒன்று கோவில்ர் ம சொநாத பெரு இடத்திற்கு ஆளவாய் என்பது பெயர்வத அங்கைய கண்ணி தன்னோடு அமர்ந்த ஆலவாயாவதும் இதுவி என்று பாடிக்கொண்டே வருகிறார் ஆலவாய் அந்த ஆலவாயும் மதுரை இருக்கிறேன் எப்படிப்பட்டது மிக பெரும் சிறப்புகளுக்கு உட்பட்டது என்ன சிறப்புகள் என்பதை சொன்னால் ஒரு இரண்டு மூன்று சொல்லலாம் அது இந்த மூன்று சிறப்பும் சேர்ந்து சிறப்பு சில தான் இருக்கும் சிலங்களில் தான் இருக்கும் நீங்க இன்னைக்கு வழிபாடு செய்கின்ற பொழுது இப்போ காசி ரொம்ப புண்ணியங்கிறோம் ஏன் கங்கை தீர்த்தம் விஸ்வநாத பெருமான் ஆஹா அதுபடி வாரணாசி காசியில் இறக்கமூர்த்தி எனவே முக்கியம் தலம் மூர்த்தி தளம் தீர்த்தம் சரிங்களா அதுபோல் மதுரை சொல்ல போகிறோம் ராமேஸ்வரம் அப்படி சொல்கிறோம் ராமேஸ்வரம் அக்னி தீர்த்தம் முன்னே வந்து தனுஷ்கோடி இருந்தது கடலில் நீராடுவோம் அக்னி தீர்த்தில் நீராடுவோம் தீர்த்தம் ராமேஸ்வரம் சகலவ ராமனியே வந்து தன்னுடைய ராமனை கொண்ட பாவத்தை போக்கிய இடம் கோடி செய்து குண்டினார் தம்மையெல்லாம் வேடவே சக்கரத்தால் எரிந்து தேடி செய்த கோயில் திரு ராமேஸ்வரத்தை ஆகும் என்று சொன்னார் நீங்க வேண்டும் என்றால் எங்க வழிபாடு ராமேஸ்வரத்தில் வழிபாடு செய்தாலும் என்று கருதி தேடி மால் செய்த கோவில் திரு ராமேஸ்வரத்தை நாடி வாழ் நெஞ்சமி என்றெல்லாம் மாற்றுப்படுத்தினார் எனவே அப்ப தல பெருமை அந்த இருக்கு ராமேஸ்வரத்திற்கு பெருமானுடைய பெருமை அந்த அக்னி பெருமை எனவே மூர்த்தி தலம் தீர்த்தம் மூன்று இல்லைங்களா திருச்செந்தூர் நைக்கீரர் காலம் முதல் உலகம் புகழ்ந்த ஓங்குயிர் விடிச்சீரலைவாய் என்று நைக்கீரார் சொல்லப்படுகிறது உலகம் புகழ்ந்த ஓங்குயிர் விடிச்சீரலைவாய் உலக மக்கள் எல்லாம் புகழ்ந்து சொல்ல முடியாத திருச்சியலை திருச்சியலைவாய் திருச்செந்தூர் தளப்பெருமை அங்கே இருக்கிறது நாடிக்கிணறன் கடலும் அங்கு எழுந்து பெருமான் முருகன் அந்த முருகப்பெருமான் நிராகுலன் அது கவலையே இல்லாத முடியா செய்வான் நாம் திருச்செந்தூர் முருகப்பெருமான் அருணகநாத சொல்லர் உல்லாச நிராகுல யோக இத வினோதனும் நீ அலையோ எல்லாம் அற என்னை இழந்த நலம் சொல்லாய் முருகா சுரபூபதியே அதுல ஆறு படை வீடுகளையும் வைத்து பேசுகிறார் உல்லாச எங்க உல்லாசமா இருக்கிறான் திருப்பரங்குண்ட நிராகுல திருச்செந்தூர்ல ஆகுலம் என்பதே இல்லை யோக திருவின் குடி திருவேரகன்லை சல்லாபனும் மற்ற குண்டுதோராடல் பழமுதிர் சோலை எல்லாம் சல்லாப சல்லாபம் குண்டுதோராடல் வினோதன் பழமுதிர் சோலை ஆகவே ஆறு படை வீட்டிலும் முருகன் எந்திரொழி இருக்கின்ற அமைப்பு அருகநாதர் கந்தனு சொன்ன இடம் இது பல படி எல்லாம் சொல்லியிருப்பாங்க எல்லாம் அற என்னை இழந்த நலம் சொல்லாய் முருகா சுரபூபதியே எல்லாம் அற என்ன இழந்த நலம்ங்கிற வைத்த நிதி பெண்டில் மக்கள் குலம் கல்வியனும் பித்த உலகம் எல்லாம் அற எல்லாம் எல்லாம் அற என்பதற்கு எல்லாம் சீக்கல் டு என்ன ஒரு எழுதிவீங்க எல்லாம் எல்லாம் கிடாது எல்லாம் வைத்த நிதி பெண்டில் மக்கள் குலம் கல்வியனும் எல்லாம் என்று அதுக்கு பொருள் கந்திரோதி பொண்ணு சொல்லணும் அற என்னை இழந்த இழந்த நலம் என்றால் தன்னை மறந்தாள் தன் நாமம் கெட்டாள் நங்கை தலைவந்தாளே அந்த நிலை தன்னை இழந்த நிலை எல்லாம் அற என்னை இழந்த நலம் சொல்லாய் முருகா சுரபூபதி பெருமான் நிராகுலம் கவலையே இல்லாது இருக்கிற எல்லாத்தையும் கவலை இல்லாமல் செய்கின்ற திருச்செந்தூர் பெருமான் அப்படி அதுபோல இங்கு அருமையாக இருக்கிற இடம் இப்பொழுது அந்த சித்தி விநாயகருடைய திருமுன்பில அங்கே இருக்கிறோம் இப்பொழுது நாம் இருப்பது மதுரையில் ஆலவாய் அந்த ஆலவாயனுடைய பெருமை மூன்றும் சிறந்திருப்பது மூர்த்தி தலம் தீர்த்தம் மூன்றானும் சிறந்திருப்பது இந்த தலம் திருப்பதி என்று சொல்ற இது ஒன்றுதான சொல்றேன் உலகத்தும் தருமதலம் அதிகம் அவற்று ஈரிலாத சைவ தலம் அதிகம் சைவ தலங்கள் மிகச் சிறப்பு என்று சொல்லப்படுவது நிறைய இருக்கு உலகத்தில் நான் அதெல்லாம் அவ்வளவும் சொல்ல முடியுமா முடியல அதில் அறுபத்தெட்டு சிறப்பு அல்லவா அறுபத்தெட்டு சிறப்பா அவற்று அறுபத்தெட்டு அதிகம் அவை தமிழ் ஈரட்டு தெய்வ தளம் அதிகம் அந்த அறுபத்தெட்டுலேயும் ஒரு பதினாறு தலம் இன்னும் ரொம்ப சிறப்பு சரி அது அதிக நான்கு அந்த பதினாறுலையும் ரொம்ப சிறப்பா சொன்னால் நாலு இது நாங்கள் சொல்கிறோம் பாருங்க பிப்ரவரி மாதத்து பாடம் சார் எது முக்கிய கேள்வி வரும் முக்கியத்தில் முக்கிய கேள்வி இது தவிர நாங்க படிக்க மாட்டோம் ஆனா பாஸ் ஆகிடணும் அந்த மாதிரி கேள்வி இந்த மாதிரி நெருக்கி நெருக்கி வரும்போது கேள்வி நெருங்கிப்படும் முதல்ல எல்லாம் எல்லாத்திலையும் கேள்வி கொடுத்துருப்பான் அப்புறம் நெருங்க நெருங்க என்னன்னு கேட்டீங்கன்னா கேட்டாங்க இது கேட்காத கேள்விட்டு ஒரு ஆறு பாடத்துல அறுநாங்கு இருபத்தி நாலு அதிலையும் சுரம்ப பன்னெண்டு சார் அதிலையும் முக்கியம் இந்த பத்து கேள்வி படிப்பா அப்படின்னு எதும் சுருக்கோலி அது மாதிரி அறுபத்தெட்டு பதினாறு அதுல நான்கு தலைமுன்னு சரி அந்த நான்குல எதுன்னு அண்ணமலியர் சிதம்பரம் இந்து ஆர்த்தலம் அந்த நாளில் காசி நகரு காசி ரெண்டாவது அது மிக சிறப்பு காலத்தி காலத்தி நகரம் கண்ணப்பெருகால செய்த இடம் ஆலவாய் இந்த இடம் இந்த நான்கு ரொம்ப சிறப்பு அப்போ அறுபத்தெட்டு சிறப்பு பதினாறு சிறப்பு நான்கு சிறப்புன்னு சொல்லி அந்த நான்கு இந்த நான்கு திருத்தலங்கள் மிகச்சிறப்பான இந்த நான்கில அறினாரு இன்ன திரு ஆளவாய் அதிகம் அந்த நான்கு தான் சிறப்பு காலத்தினர் பெருமக்கள் வந்திருந்தால் சிதம்பர பெருமக்கள் வந்திருந்தால் மன்னிக்க சரிங்களா அப்படி அர்த்தம் என்னன்னு கேட்டீங்கன்னா ஏதேன்னு ஒன்றை சொன்னாதான் ஒன்றை சொன்னா தான் பிடிக்க முடியும் சரிங்களா நீங்க எல்லாம் நூத்தி இருபத்தெட்டு தலைமையிலும் சிறப்பு சிறப்பு முடியல நம்மளால முத்தி போய் பார்க்கணும் இல்லை என்பார் யாரையா தில்லையிலே போய் பாறையான தில்லைக்கு போனா தரிசித்தா முத்தி சொல்றோம் சரி அது சிதம்பரத்துக்குரிய பெருமை காசி நகர் காசி நகர் எப்ப சிறப்பு அங்கேயே தங்கி அங்கே என்னுடைய ஆன்மா பிரியனும் அப்பதான் காசியில் இறக்க முத்தி அப்படிதான் ரெண்டு மூன்றாவது பொன்னகரம் பக்தியினால் வழிபாடு செயலிக்கும் போக வீடு திருக்காலத்தி அங்க தங்கி இருந்து ஒவ்வொரு நாளும் அரும்போடு மலர்கள் கொண்டு ஆர்வத்தை உள்ளே வைத்து விரும்பி நல் விளக்கு தூவம் விதியினால் இட்டு சிறப்பு அப்ப ஒன்று தரிசிக்க முத்தி இன்னொன்று அங்கேயே தங்கி இறந்தால் முத்தி இன்னொன்று சென்று இருந்து வழிபாடு செய்தால் புத்தி அப்ப சிதம்பரம் வாரணாசி அதாவது காசி காலச்சுரை திரு ஆளவாய் அப்படின்னா திரு ஆரந்தடையும் திருவாலவாய் கேட்டவுடன் போகமளிக்கும் அதனால இப்ப நமக்கு ரொம்ப சிறப்பு இருந்த இடத்து விட்டு அசையாமே திருவாலவாயின்னு கேட்டாலே பயன் தரும்